இருபத்தி இரண்டாம் பாடல் காளை குமரேசன் முருகன் வள்ளியின் பாதத்தில் படுகிறான் நான் முருகன் பாதத்தில் படுகிறேன் வள்ளி தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவன் அவளுடைய பக்திக்கு இணங்கி பணிந்து அவளிட்ட குற்றேவலை செய்ய முருகன் காத்திருக்கிறான் அவன் திருவடியில் பணியும் தவம் எனக்கு கிடைத்தது நான் பெரும் பாக்கியசாலி ஏன் தெரியுமா முருகன் வள்ளியின் அடியான் நான் வள்ளியின் அடியார்க்கு அடியான் என்கிறார் அருணகிரியார் காளை குமரேசன் என்று அவனை அழைக்கிறார் காளை குமரன் ஈசன் என்று மூன்று விதமாய்க் காட்சி அளிப்பவன் முருகன் என்று மகளாத இளமையோடு இருப்பதால் அவன் கட்டில்காளை சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து ஞான வடிவாத தோன்றிய சித்து பொருள் எனவே சிவகுமரன் உயிர்களை ஆட்கொண்டு இன்பம் தருவதால் ஈசன் இதை எண்ணிய நான் அவன் திருவடிகளை வணங்க தவம் செய்திருக்கிறேன் அவனோ என்னை விடப் பெருந்தவன் செய்து கமுகம்பாலை போன்ற கூந்தலை உடைய வள்ளி நாச்சியாரின் திருப்பாதங்களை வணங்கி நிற்கிறான் அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவன் சிந்தையில் நின்று சிரிக்கும் செவ்வேள் அளக்கலாகாத் தோற்றமுடைய வேறுமலை போன்றவன் அவனை பணிய நான் செய்த பெருந்தவன் என்னே என்று வியக்கிறார் அருணகிரியார் குமரன் காளை குமரேசன் என்னும் என்பதை காளை குமரன் ஈசன் என பிரித்து சத்து சித்து ஆனந்தம் என்றும் பொருள் கொள்ளலாம் வள்ளி அன்பு வடிவினல் அன்புக்கு காத்திருப்பவன் வள்ளி நாச்சியார் நம்முடைய அன்புதான் இச்சா சக்தி தொழுது வழிபடும் அடியர் காவல்தார பெருமாளிருப்பவன் முருகன் இதுதான் வள்ளியை பணியக்கூடிய வள்ளலின் பெருமையாகும் மெயிகவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேறுவ